வணக்கம் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பதினைந்தாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாடு வாரணாசியில் நடைபெற்றது இரண்டு அகில இந்திய அளவில் ரயில்களை தூய்மையாக வைத்திருப்பதில் தெற்கு ரயில்வே மண்டலம் முதலிடம் பெற்றுள்ளது மூன்று பிரேசிலில் உள்ள ரியோடி ஜெனிரோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கட்டிடக்கலையின் உலக தலைநகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளது நான்கு நான்காவது அரேபிய பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான கூடுகை லெபனான் நாட்டில் நடைபெற்றது ஐந்து நேபாள நாடு ரூபாய் நூறுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்திய ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதித்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது கேள்விகள் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்து ஆன்மீக கண்காட்சி நடைபெற்ற இடம் எது இரண்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு யூரோசிக்ஸ் தரக்கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்பட்டுள்ள காலக்கெடு எது 3. ரீ வீவ் என்ற பெயரில் இந்திய நெசவாளர்களுக்கான ஆன்லைன் விற்பனை சந்தையை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது நான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்ராய் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவின் தொலைத்தொடர்பு பரவல் அதாவது டெலிடென்சிட்டியின் சதவிகிதம் எவ்வளவு மீண்டும் சந்திப்போம் நன்றி